அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அடுத்து சுபு தொழுகைக்கு முன் இரண்டு ரகாத்கள் தொழுவார்கள் தன் காதுகளில் பாங்கு இருக்கும் அதாவது பாங்கு கூறியதுமே தொழுவார்கள் ஏழு நான்கு ஒன்பது